ஸ்ரீகுருப்பியோ நம அபார கருணாசிந்து ஜானதும் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதஅன்வகம் தற்பொழுது உபாகர்மாவை நாம் செய்து முடிச்சிருக்கோம் கூடவே காயத்ரி ஜபத்தையும் செய்து முடிச்சிருக்கோம் இந்த உபாகர்மா என்று சொல்லக்கூடியதான சராவணம் கட்டாயம் நாம் அனைவரும் செய்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான அனுஷ்டானம் காரணம் அதில் முக்கியமாக நாம் ஆராதிக்கப்படுவதே மகரிஷிகளை தான் மகரிஷிகள் என்று இல்லாவிடில் எது தர்மம் எது அதர்மம் எது நம்மால் செய்யப்படணும் எதெல்லாம் நம்மால் செய்யப்படக்கூடாது என்கிற விவேகம் நமக்கு தெரியாமலே போயிடும் அதனால நாம் செய்யக்கூடாத காரியங்கள் எல்லாம் செய்ய ஆரம்பித்து தேசத்திற்கு விரோதமான காரியங்கள் நம்மால் செய்யப்பட்டுவிடும் அதற்காகத்தான் மகரிஷிகள் என்று இருந்து நமக்கு நிறைய அனுகிரகங்களை செய்திருக்கா மகரிஷிகள் அப்படின்னா நம் முன்னோர்கள் நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கோத்திரப் பிரவரங்களை சொல்கிறோம் அபிவாதனம் சொல்கிற பொழுது சொல்கிறோம் கல்யாணத்தில் பிரவரம் சொல்கிற பொழுது சொல்கிறோம் நிறையா இடங்களில் நம்முடைய கோத்திரம் பிரவரம் சொல்கிறோம் நாம் அனைவரும் ஒரு மகர்ஷியினுடைய வம்சத்திலே தான் வரும் நம் முன்னோர்கள்தான் மகரிஷிகள் அவர்கள் மிகவும் சக்தி வாய்ந்தவர்களாக இருக்கா தீர்கதரிசிகள் என்று மகர்ஷிகளுக்கு பெயர் அதாவது தர்மசாஸ்திரம் அதீந்திரிய திருஷ்டாக்கள் அப்படின்னு காண்பிக்கிறது அத்தீந்திரிய திரஷ்டாரஹா அப்படின்னா நம் கண் ஒரு குறிப்பிட்ட தூரம்தான் பார்க்கும் அவ்வளவுதான் நமக்கு பார்வை சக்தி ஒரு குறிப்பிட்ட தூரம்தான் நம்முடைய காது சப்தத்தை கேட்கும் ஒரு குறிப்பிட்ட தூரம் உள்ள வாசனையை தான் நம்முடைய மூக்குள் நுகரும் ஆனால் மகர்ஷிகளுக்கு நினைச்ச தூரம் வரையிலும் கண் பார்க்கும் நினைச்ச தூரம் வரையிலும் நடக்கக்கூடியதான விஷயங்களை காதால் கேட்க முடியும் எங்கோ உள் எங்கோ நடக்கக்கூடியதான ஒரு சம்பவத்தை தன் மனதிற்கு கொண்டு வந்து சொல்லக்கூடியதான சக்தி மகர்ஷிகளுக்கு உண்டு தீர்க்கதரிஷிகள் என்று மகர்ஷிகளுக்கு பெயர் நடக்கப்போ நடந்தது முன்னால் எவ்வளவோ வருஷங்களுக்கு முன்னர் நடந்தது பின்னர் எவ்வளவோ வருஷங்களுக்கு பிறகு நடக்கப் போகிறதையும் சொல்லக்கூடியதான சக்தி மகர்ஷிகளுக்கு உண்டு அந்த அளவுக்கு சக்தி படைத்தவர்கள் மகர்ஷிகள் சாபானுகிரக சக்தி மகர்ஷிகளுக்கு உண்டு தேவதைகளுக்கு கூட கிடையாது மகர்ஷிகளுக்கு சாப்பானுகிரக சக்தி உண்டு ரிஷிகளிடத்தில் சில அபராதங்கள் செய்து தேவதைகளே பூமியில் வந்து பிறந்து இருந்த சரித்திரங்களே புராணங்களில் பார்க்கிறோம் இந்திரன் முதற் கொண்டு மகாவிஷ்ணு முதற்கொண்டு அனைவருமே மகர்ஷிகளுடைய கோபத்திற்கு ஆளாகி இங்கே பூமியில் வந்து பிறக்க நேர்றது என்று புராணங்கள்லேயும் வித்தியாசங்கள்லேயும் நாம் நிறைய பார்க்குறோம் அந்த அளவுக்கு சக்தி படைத்தவர்கள் மகர்ஷிகள் அவர்களை தான் நாம் ரோல் மாடலா எடுத்துக்கணும் இப்போது உலகத்தில் ஒருவரை யாராவது ஒருவரை ரோல் மாடலாக கொண்டு நாம் வாழணும் என்று ஒரு பிரச்சாரம் இருக்குது உலகத்தில் வேணும் யாரை ரோல் மாடலாக வச்சிருக்கணும் அப்படின்னா நாம் எந்த கோத்திரத்தை சொல்கிறோமோ நாம் என்ன பிரவணம் சொல்லி அபிவாதனம் பன்றோமோ அந்த மகரிஷியினுடைய சரித்திரத்தை நாம் தெரிஞ்சுக்கணும் அவருடைய வாழ்க்கை வரலாறை தெரிந்து கொண்டு அவரை தான் நாம் ரோல் மாடலாக கொண்டு செயல்படணும் ஏன்னா மகர்ஷிகளுடைய சரித்திரங்கள் எல்லாம் பார்த்தால் புராணங்களில் ரொம்ப நமக்கு அழுகையே வந்துடும் ஏன்னா அந்த அளவுக்கு தியாக புத்தியோடு கூட தனக்கு தன் குடும்பத்திற்கு மட்டும் என்று வாழாமல் நம் தேசத்திற்காக வாழ்ந்தவர்கள் மகரிஷிகள் ஒவ்வொரு மகரிஷிகளுடைய சரித்திரமும் பார்த்தோமானால் எந்த அளவுக்கு தியாக புத்தியோடு அவர்கள் எல்லாம் வாழ்ந்திருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தோமானால் நமக்கு ரொம்ப மனசு எழுகி போயிடும் நம்முடைய அபிவாதனத்தில் சொல்லக்கூடியதான ரிஷிகளுடைய பெயர் சொல்கிற பொழுதே நமக்கு அழுக வந்துடும் ரிஷிகளெல்லாம் எப்படி வாழ்ந்தா அப்படின்னு தர்மசாஸ்திரத்திலே யுகதர்மாகா என்கிற பகுதியில் சொல்கிற பொழுது சர்வனபதேஷ்வேகாந்தசமாஹாணம் விர்தம் சமியக் விநீத்தானாம் விருத்தாநாத்மவாலுபான விரத்தசாதிசியம் பஜேத ஏவோலோகாவஜய மகரிஷிகள் மாதிரி நாம் ஒவ்வொருவரும் வாழ்க்கையை நடத்தணும் என்று தர்மசாஸ்திரம் சொல்கிறது மகரிஷிகளெல்லாம் எப்படி வாழ்ந்தாலும் நமக்கு தெரியாதே அப்படின்னா நான் சொல்கிறேன் கேள் எப்படி வாழ்ந்தால் தெரியுமா மகரிஷிகள் எல்லாம் ஆர்யாகா ஆர்யாகனா ஆதிஷ்காலம் முடிய படித்து கொண்டே இருப்பவர்கள் படிச்சுட்டே இருப்பாங்க அன்னன்னைக்கு புதுசு புதுசாக விஷயங்களை இன்றைக்கி என்ன படித்தோம் இன்றைக்கு என்ன படித்தோம் இன்றைக்கு என்ன படித்தோம்னு படிப்பில் மிகவும் ஆர்வமுள்ளவர்கள் சமியக் வினீதானாம் அனைவரிடத்திலும் சமமாகவும் வினயமாகவும் இருக்கக்கூடியவர்கள் வினயம் அப்படின்னா மிகவும் மரியாதையோடு கூட அனைவரிடமும் பேசுவது அவமா அவமரியாதையாக பேசுவதோ கேலி கிண்டல் செய்து பேசுவதோ கிடையாது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விஷயத்தில் உயர்ந்தவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விஷயம் தெரியும் நகிசர்வ சர்வஞ்சானாதி அப்படின்னு அனைவருக்கும் அனைத்தும் எல்லா இடங்களிலும் தெரியுமா தெரியாது ஒவ்வொருவரிடத்திலும் ஒவ்வொரு விஷயங்களை நாம் தெரிஞ்சுக்கணும் என்கிற எண்ணம் உடையவர்கள் விருத்தானாம் விரத்தாகானா அனைவரிடத்திலும் வயதானவர்கள் போல் நடந்து கொள்பவர்கள் சின்ன பிள்ளைத்தனமாக விளையாட்டுத்தனமாக பேசுறது இடுப்பை கிழ்கிறது தொட்டு பேசுறது சிரிப்பாக பேசுகிறது கேளியாக பேசுறது இன்னொருவரை குறைவு பேசுறது இதெல்லாம் கிடையாது ஆத்மபதாம் ஆத்மபுத்தி உள்ளவர்கள் ஆத்மகுணம் உள்ளவர்கள் ஆத்மகுணம் அப்படின்னா அனைவரையும் மரியாதையாக நடத்துவது அலோலுப்பாக நிறையா கொடுக்கணும் என்கிற ஆசை உள்ளவர்கள் தன்னிடத்தில் என்ன இருக்கோ ஒருவன் ஒரு விஷயத்தில் கஷ்டப்படுறான்னா அந்த கஷ்டத்திற்கு நம்மால் என்ன செய்ய முடியும் என்று பார்த்து செய்யக்கூடியவர்கள் அதாம்பிக்காக அனைவரும் நம்மை உயர்வாக பேசணும் என்பதற்காக எந்த காரியத்தையும் செய்ய மாட்டார்கள் தேசத்திற்கு விரோதமான செயல்களில் ஈடுபட மாட்டார்கள் ஒரு சின்ன காரியம் பண்ணினால் கூட அது நம்முடைய தேசத்துக்கு அது ஒரு பெரிய ஒரு அழிவாக இருக்குது அப்படின்னா அதை செய்ய மாட்டார் ஒன்றும் வேண்டாம் ஒரு சின்ன காரியம் பண்ணினால் அதிலிருந்து ஒரு சின்ன ஒரு தேசத்திற்கு ஒரு விரோதத்தை ஏற்படுத்தும்படியாக இருக்குன்னாலும் கூட அதை செய்ய செய்யமாட்டார்கள் அப்படி நல்ல விருத்தகா அப்படின்னா நல்ல வழியை கொண்டவர்கள் ஒழுக்கமாக இன்னும் நிறைய கற்றுக்கணும் என்கிற ஆசையுள்ளவர்களாக நாம் நம்முடைய தேசத்திற்காக நிறைய செய்யணும் என்கிற ஆசை உள்ளவர்களாக உள்ளவர்கள் மகர்ஷிகள் அப்படி ஒவ்வொருவரும் சர்வஜனபதேஷு ஏகாந்தசமாஹிதா அனைவரும் அந்த ரிஷிகளை பின்தொடர்ந்து வாழ்க்கையை நடத்தணும் அப்படி நடத்துவதனாலே ஏவமுபோ லோகாவபிஜய இந்த லோ இந்த உலகம் மாத்திரமில்லை நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து முடித்த பிறகு போகக்கூடியதான அடுத்த உலகத்திற்கும் இந்த குணங்கள் எல்லாம் நமக்கு பயன்படும் என்று சொல்லொடு சொல்கிறது தர்மசாஸ்திரம் அப்படி வாழ்ந்தவர்கள் நம்முடைய மகரிஷிகள் அந்த மகரிஷிகளை தான் நாம் ரோல் மாடலாக கொண்டு வாழ்க்கையை நடத்தணும் நாம் செய்ய வேண்டியது இந்த ரிஷிகளுடைய ஆராதனம்தான் நாம் செய்யணும் மகரிஷிகள் தான் கூட நமக்கு அனைத்தையும் சொல்லிக் கொடுத்துருக்கார் அந்த ரிஷிகளை நாம் இந்த சிராவணத்தில் விரிவாக பூஜை செய்து அந்த ரிஷிகளுடைய அனுகிரகத்தை நாம் பூர்ணமாக அடைஞ்சிருக்கோம் மேற்கொண்டு அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்